வணக்கம் நெயர்களி நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் செந்தில் குமார் இன்று மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு கலிபோர்னியாவில் கோல்டன் கேட் பாலம் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மனியின் பிஸ்மர்க் என்ற போர்க்கப்பல் வட அட்லாண்டிக் கடலில் மூழ்கடிக்கப்பட்டதில் இரண்டாயிரத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு துருக்கியில் இடம்பெற்ற ராணுவ புரட்சியின் போது செலால் பயார் என்பவர் அதிபர் பதவியில் அகற்றப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்க போர்க்கப்பல்கள் தெற்கு இவைய மீது குண்டுகள் வீசி தாக்குதலை தொடுத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடந்த வாக்கெடுப்பில் ஆதிவாசி மக்களை மக்கள் தொகை கணக்கெடுப்பில் உட்படுத்தவும் அவர்களின் வாழ்க்கை முறையை மேம்படுத்தவும் அரசாங்கத்திற்கு அதிகாரம் வழங்க மக்கள் அங்கீகாரம் அளித்தனர் ஆயிரத்தி முல்லைத்தீவு கடலில் கடல் படகில் ஏற்பட்ட விபத்தில் எட்டு விடுதலை புலிகள் கொல்லப்பட்டன இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜாவாவில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் ஆறாயிரம் பேர் வரை பலியாயினர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜப்பான் ஹிரோசிமா அமைதி நினைவு சின்னத்தை பார்வையிட்ட முதல் அமெரிக்க அதிபர் என்ற பெருமையை திரு பராக் ஒபாமா அவர்கள் பெற்றார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு தாமஸ் முன்ரோ பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் ராணுவ அதிகாரி சென்னை மாகாண ஆளுநராக பதவி வகித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டுபாதர் இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் பொதுவுடுமைவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிபன் சந்திரா இந்திய அரசியல் பொருளாதார வரலாற்று அறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஓ என் மலையாள கவிஞர் மற்றும் திரைப்பட பாடலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தினேஷ் கோஸ்வாமி இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாலச்சந்திரன் எமதை மராட்டிய புதின ஆசிரியர் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மகேல ஜெயவர்தன் இலங்கை கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு நிக்கோலோ பாகினி இத்தாலிய வயலின் இசைக்கலைஞர் இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ராபர்ட் கோக் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மன் மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கந்துகூரி வீரேசலிங்கம் இந்திய நூலாசிரியர்